நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்களால் மேலும் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது பருப்பு போலி செய்ய தேவையான பொருட்கள் மைதா ஒரு கப் கடலைப்பருப்பு ஒரு கப் வெல்லம் ஒரு கப் நெய் ஒன்ற ஸ்பூன் ஏலக்காய் தூள் கால் ஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு உப்பு ருசிக்கேற்ப செய்முறை முதல்ல நம்ம மைதா நல்லா ஜலிச்சிட்டு ஒரு பவுலில் போட்டுக்கலாம் உப்பு வந்து ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக உப்பு கலந்துருவோம் கலந்துட்டு நல்லா கையிலேயே மிக்ஸ் பண்ணி விடுவோம் இல்லைன்னா ஒரே இடத்துல நின்றுக்கும் அதுக்கப்புறம் ஒன்றரை ஸ்பூன் நெய்யை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் மாவோட எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மாவில் ஒன்றை ஸ்பூன் நெய்யை மிக்ஸ் பண்ணி விடுவோம் அதுக்கப்புறம் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சப்பாத்தி மாவு பதறத்துக்கு அதை கொஞ்சம் தளர்வாக சப்பாத்தி மாவு கெட்டியே பண்ணுவோம்லே கொஞ்சம் தளர்வா அது பண்ணுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கால் கப் எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு துணி போட்டு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும் எவ்வளோ ஊறுதோ அவ்வளோ சாஃப்டாக வரும் அதுக்குள்ள நம்ம வந்து கடலைப்பருப்பை வந்து வேக வச்சிடலாம் வேக வச்சுட்டு அந்த வேக வெந்த கடலைப்பருப்பை எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிருவோம் தண்ணி விடாமல் அரைச்சிக்கலாம் வெள்ளத்தை பவுட்ரு பண்ணி அந்த வெள்ளத்தையும் அந்த அந்த கடலைப்பருப்போடு போட்டு ஒரு சுற்ற சுற்றிட்டுலக்காய் தூளும் போட்டு நல்லா ஒரு மிக்ஸியில் ஒரு அடியை அடிச்சுட்டு அதை எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சிடலாம் பூரணத்துக்கு இப்போ மாவை எடுத்து அந்த மைதா மாவை எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துப்போம் எடுத்துகிட்டு சப்பாத்தி கட்டையிலையும் நம்ம தட்டலாம் அப்படி இல்லைன்னா வாழலையை பேக் சைடு திருப்பிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அது மேலே மாவு வச்சும் தட்டலாம் அப்படி இல்லை நம்ம ரொம்ப சின்ன சின்ன பொலியாக செய்ய போகிறோம் அப்படின்னா கையிலே கூட சின்னதாக தட்டிட்டு நடுவில் இந்த பூர்ணத்தை வச்சு நல்லா உருட்டி மறுபடியும் தட்டிட்டு ஸ்டவத்தை வச்சுட்டு தவா வச்சுட்டு தவால நெய் ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம் இல்லை எண்ணெய் ஊற்றிட்டு கூட இப்போ இந்த தட்டியிருக்கோல்லே மாவை அதை போட்டு நல்லா மீடியமில் வச்சுக்கலாம் எப்போவுமே மீடியமில் வச்சுட்டு செஞ்சோன்னா நல்லா மாவு வந்து நல்லா வேகும் இப்ப வந்து நல்ல ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுத்தா சுப்பா டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி பருப்பு போலி தயார் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களே மீண்டும் சந்திப்போம்